நன்றினை வானொலியோ இ வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துகுமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிடதி நடிதொட்டு நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளி பரமசாது ஏகநாதரை கோபத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்று பணக்காரன் ஒருவன் திட்டமிட்டான் அதற்காக ஒரு முரடனை கூப்பிட்டு ஏகநாதர் கோதாவரி கரையில் உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டு இருப்பார் நீ அவருக்கு கொண்டு ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை அவர் மீது எச்சிலை துப்ப வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் முரடன் இவ்வாறு ஏகநாதர்க்கு கோபம் ஊட்டி விட்டால் நூற்றி எட்டு ரூபாய் பணம் தருவதாகவும் ஆசை காட்டினான் அதற்கு முரடன் கோதாவரி ஆற்றங்கரைக்கு சென்றான் பாண்டுரங்கனை தியானித்து ஜபம் செய்து கொண்டிருந்த ஏகநாதரின் மேல் தாம்பூல எச்சிலை 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை துப்பவும் ஆரம்பித்தான் ஒவ்வொரு முறை எச்சிலை முரடன் துப்பும் போதும் ஏகநாதர் கோபப்படாமல் எழுந்து சென்று பாண்டுரங்கனின் திருநாமத்தை சொல்லியபடியே கோதாவரி நதியில் நீராடிவிட்டு திரும்பி வந்து ஜபம் செய்யத் தொடங்கினார் ஒரு முறை கூட முரடனிடம் ஏகநாதர் கோபித்துக் கொள்ளவில்லை இவ்வாறாக நூத்தி எட்டு அப்படி செய்து முடிந்ததும் அந்த முருடன் ஏகநாதரின் காலில் விழுந்து சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட ஏகநாதர் எதற்காக மன்னிக்க வேண்டும் உன்னால் எனக்கு புண்ணியம் அல்லவா கிடைத்தது தினந்தோறும் பாண்டரங்கனின் திருநாமத்தை சொல்லியபடி ஒருமுறைதான் நான் கோதாவரி நதியில் நீராடுவேன் ஆனால் இன்றோ உன்னுடைய உதவியினால் நூத்தி எட்டு தடவைகள் நீராடினேன் அல்லவா எவ்வளவு புண்ணியம் எனக்கு கிடைத்துள்ளது இதற்கு உதவி எவன் நீதானே என்று பொறுமையுடன் கூறினார் ஏகநாதன் அவமானப்படுத்தி விட்டேன் நான் ஓர் ஏழை இதன் மூலம் தங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டால் எனக்கு நூத்தி எட்டு ரூபாய் கொடுப்பதாக ஒரு பணக்காரன் ஆசை காட்டினான் அதனால் தான் அப்படி செய்தேன் என்றான் அந்த முரடன் அப்பா இதை முதலிலேயே சொல்லி இருக்க கூடாதா நீ ஒரு தடவை என் மீது துப்பிய உடனே நான் உண்மையோட்டிருப்பேனே உனக்கு பணமும் கிடைச்சிருக்குமே ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டார் ஏகநாதர் தனக்கு துன்பம் செய்தவனையும் மன்னிக்கும் குணம் அனைவருக்கும் வராது ஏகநாதரோ அவனை மன்னித்ததோடு இருக்காமல் அவனுக்காக வருத்தமும் பட்டார் யார் நல்லது சொன்னாலும் கேட்கலாம் தீயவற்றை செய்ய சொன்னால் அதை நாம் ஒருபோதும் ஏற்க கூடாது இதையே வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் ஒழுக்கம் என்ற பண்பு எல்லோருக்கும் மேன்மையை தரும் அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக எண்ணி காத்தல் வேண்டும் பொறாமைப்படுபவனிடம் செல்வமானது அழிந்து போகும் அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடத்து அவனது பெருமையும் அழிந்து போகும் என்கிறார் வள்ளுவர் மேலும் ஒருவன் தாழ்ந்த குடியில் பிறந்தவன் ஆயினும் ஒழுக்கமுடையவனாக இருந்தால் உயர்ந்த குலத்தவனாகவே மதிக்கப்படுவான் அந்த ஒழுக்கத்தில் இருந்து உயர்ந்த குலத்தவராக இருந்தாலும் அவன் இழிந்தவனாகவே கருதப்படுவான் எனவே நாம் அனைவரும் நல்ல பண்புடையவராக பிறரை மதிப்பவராக மற்றவரிடம் அன்புடன் நடப்பவராக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருந்து பிடித்தவர் ச தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி